ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் இந்த ஆச்சாரங்கிறத நாம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னா ஆச்சாரம்னா ஒழுக்கம்னு சொல்லலாம் அல்லது சம்பிரதாயம்னு சொல்லலாம் பல வார்த்தைகள்னால அதை சொல்கிறோம் அதை எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படின்னா நம் முன்னோர்கள்லாம் எப்படி தொடர்ந்து கடைப்பிடிச்சின்னு வந்தாலோ அதை அப்படியே கடைபிடிச்சுன்னு வரணும் அது எதனால் அது மாதிரி கடைபிடிக்கப்படுறது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்க முடியும் கண்ணில் காட்ட முடியாது அதனாலே நம் முன்னோர்கள்லாம் நம்ம பெரியவாள்லாம் அதை பண்ணி பார்த்து அதிலேருந்து நல்லதை அடைஞ்சு அனுபவித்தவா சொல்கிற நமக்கு அதை அப்படியே செய்யணும் வேதமும் அது மாதிரி வேதத்துக்கு தகப்பனார்னு பேர் வேத்பிதா அப்படின்னு வேதம்தான் நமக்கு தகப்பனார் காயத்ரி மந்திரம்தான் நமக்கு தாயார் தாயார் தகப்பனார்கள் நமக்கு செய்து காண்பிக்கிற ஆச்சாரத்தை இந்த சரீரத்தை கூடத்தை தயார் தகப்பனார்கள் என்ன விதமாக ஆச்சாரங்களை கடைபிடிச்சுன்னு வந்தாலோ அதை அப்படியே நாம் கடைபிடிக்கணும் பரம்பரையாக பண்ணிட்டு வந்த விஷயங்கள் அதில் போய் நாம் ஏன் இப்படி செய்யணும் இது இப்படி செய்யாட்டை போனால் என்னன்னு நாம் அதில் போய் பரீட்சை பண்ணி பார்க்கப்படாது அப்படி தான் பகவானுடைய அவதாரங்களெல்லாம் நாம் பார்க்கணும் பகவான் எத்தனை விதமான அவதாரங்கள் பண்ணியிருக்கார் அத்தனை விதமான அவதாரங்கள்லேயும் அந்தந்த ஆச்சாரத்தை அவர் கடைபிடிச்சிருக்கார்னு சரித்திரங்கள்ல வருது அப்படி பார்க்கணும் வாமனாவதாரம் பண்ணினார் பகவான் அப்படின்னா வாமனாவதாரத்தில் பார்த்தா சிக வச்சுண்டார் யக்ஞோபவீதம் துண்டு கட்டின்றார் சந்தியாவந்தனம் பண்ணினார் சமிதாதானம் பண்ணினார் அந்த ரக்ஷையை இட்டுண்டார்னுலாம் சரித்திரத்தில் வருது வாமனாவதாரத்தில் ஊனல் போட்டுண்டார் சிக்க வச்சுண்டார் இதெல்லாம் ஏன் சொல்லணும் அவர் எதுக்காக அவதாரம் பண்ணினார் மகாபலி சக்கரவர்த்தி அபகரித்த அத்தனையும் திரும்பவும் வாங்கறதுக்காகத்தான் வாமனாவதாரம் பண்ணினார் பகவான் அதை மாத்திரம் சொன்னா போருமே இதெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆச்சாரத்தோடையே அவர் இருந்தார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது வாமனாவதார சரித்திரம் அதே போல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பார்த்தாலும் நிறைய ஆச்சாரத்தை அங்கே அங்கே அப்படி பார்க்கணும் பகவானுடைய அவதாரங்கள் ஞானிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் அப்படி பார்க்கணும் மகாபரியவாருடைய சரித்திரங்கள்லாம் இன்றைக்கி பார்க்குறோம் அவர் ஒரு துளி கூட தன்னுடைய ஆச்சாரத்திலிருந்து மாறவே இல்லை பார்க்குறோம் ஜீவன் முக்தர்களுக்கெல்லாம் சர்வற்ற சமதிஷ்டையாக எல்லா இடங்கள்லேயும் சமமாக நடந்துக்கணும் அப்படின்னா ஆச்சாரத்தில் இல்லை பேச்சில் அப்படி இருக்கணும் எண்ணத்தில் அப்படி இருக்கணும் ஆனால் கடைப்பிடிக்கிறது நம்முடைய பரம்பரையாக என்ன ஆச்சாரத்தை கடைபிடிச்சு வந்தாலோ அந்த ஆச்சாரத்தை தான் நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு காண்பிக்கிறது பகவானுடைய சரித்திரங்கள்லாம் அதே போல் வேதம் தான் நமக்கு தகப்பனார் வேதம் நமக்கு என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கடைபிடிக்கணும் நாம் அதில் போய் பரீட்சை பண்ணி பார்க்கப்படாது அப்படி இந்த ஜாமதக்ஞர் ஜாமதக்ஞேன ராமேன பித்ருவச்சனாத்து அவிச்சாரேன மாதுஷிரச்சின்னம் இத்தியாதி சாகசம் துஷ்டம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது ஆச்சாரத்தை எப்படி கடைபிடிச்சா அப்படின்னா பரசுராமரை பார்த்தா தெரியும் பரஷுராமர் தகப்பனார் சொன்னார் தாயாருடைய தலையை விட்டு அப்படின்னார் நான் ஏன்மா தாயாருடைய தலையை வெட்டணும் அப்படின்னு அவர் பரீட்சை பண்ணல ஏன்னா வேதம் வேதம் நமக்கு ஒரு உத்தரவு போடுறது அப்படின்னா ஏன்ன பரிசீலனை பண்ணப்படாது உடனே போய் சடார்னு தலையை வெட்டுட்டு வந்துட்டார் பரஷுராமர் நீ வரம் கேளு அப்போது ஜமதக்னி அப்போது அவர் என்ன வரம் கேட்டார் அப்படின்னா தாயார் எனக்கு வேணும் அப்படின்னு வரம் கேட்டார் அந்த வெற்றின தலை திரும்பவும் சேர்ந்ததுன்னு அவருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் அவர் பரீட்சை பண்ணலை ஏன் இதை செய்யணும் அப்படின்னு பண் பரீட்சை பண்ணாரா இல்லை தகப்பனார் சொன்னதை அப்படியே கேட்கணும் ஏன்னா அவர்கள்லாம் அதை அந்த விஷயங்களில் ஊனி பரீட்சை பண்ணி பார்த்தவ அப்படி பண்ணினார்னு சா சாஸ்திரம் சொல்கிறது ஜாமதக்னேன ராமேண பிதிருவச்சனாத்து அவிச்சாரேன மாது சிர்சின்னம் இத்தியாதி சாகசம் திருஷ்டம் இதெல்லாம் தான் நமக்கு உதாகரணம் ஒன்று வேதம் நமக்கு ஒன்று சொல்கிறதுன்னா அதை அப்படியே கடைபிடிக்கணும் அவைகள்தான் நமக்கு தீர்மானிக்கிறது நாம் எத்தனை ஒரு புண்ணிய கர்மாக்களை நமக்கு அந்த புண்ணிய எப்படி நமக்கு பயன்படுறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த ஆச்சாரம்தான் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சதாச்சாரேன தேவத்துவம் ரிஷித்துவம் சதைவச்சா பிராப்னுவந்தி குயோனித்வம் மனுஷாஸ்தத்விபரியே ஆச்சாரம் தான்ப்பா தீர்மானிக்கிறது நீ பண்ணின புண்ணியகர்மாவனாலே உனக்கு தேவ தேவசரீரம் கிடைக்கிறதா அல்லது நீ ரிஷியாக பிரகாசிக்க போறியா அல்லது பசு பட்சிகளாக புழுவாக நீ புறக்க போறியாங்கிறத உன்னுடைய நமக்கு காண்பிக்கிறது அதேனால வேதம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இன்னும் இதில் போதாயனருங்கிற மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தகுந்தா போல சில ஆச்சாரங்களை விட்டுக் கொடுக்கும்படியாக வரும் நெருக்கடிகள் அப்போது அதையும் நாம் ஆச்சாரம்னு எடுத்துக்கணும்னு தோணும் ஆனால் அப்படி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு போதாயனர் சொல்கிறார் அனுஷ்டிதூ எத் தேவை முனிபிஹி எதனுஷிதம் நாநுஷ்டேயம் மனுஷேஸ்தது உக்தம் கர்ம उक्तं कर्म समाचरेत। नाम அப்படி விட்டு கொடுத்து பண்ணும்பொழுது ஏன் தேவதைகளுடைய சரித்திரங்களில் கூட இதுமாதிரி வருதே ரிஷிகளுடைய சரித்திரங்களில் கூட இதுமாதிரி வருதே அப்படின்னு சொல்லணும்னு தோணும் ஆனால் நீ அதை அப்படியே கடைபிடிக்கணும்னு அவசியமில்லை உத்தம் கர்ம சமாச்சரே வேதம் என்ன சொல்றதோ அதை நீ பண்ணு மகரிஷி இப்படி பண்ணினாருங்கிறதுக்காக நீ பண்ணணும்னு நினைக்காதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி இந்த ஜாமதக் கியுடைய சரித்திரத்திலேயே பார்த்தா தெரியும் பரசுராமர் தாயாருடைய த தலையை வெட்டினார் அப்படின்னா அதுவும் ஆச்சாரம் தானே அப்படின்னு தலைய வெட்டுறதுன்னு இறங்கப்படாது அப்படி பண்ணினான்னா நிறைய காரணங்கள் இருக்கு இந்த ஒரு காரணமாக இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது ஆகையினாலே ரிஷி கூட இப்படி பண்ணியிருக்கார் அப்படியெல்லாம் இந்த நாளில் சொல்கிறதுன்னு வந்துடுச்சு சில தப்புக்கான காரியங்களை பண்ணுறது இது மாதிரி கூட ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுன்னு வந்துடுத்து அப்படியெல்லாம் வச்சிக்க கூடாது நம் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்ச விஷயமாக இருக்குது அது வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்குது ரிஷிகள் சொல்கிற விஷயத்துக்கு விரோதம் இருக்குன்னா அதை கட்டாயம் கடைபிடிக்கணும் இன்னொரு ஆச்சாரம் ஒன்றும் வேதத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா அதை தொடவே கூடாது அது நம் முன்னோர்கள் பரம்பரையாக செய்துன்னு வந்தான்னு கூட அதை நாம் எடுத்துக்கக்கூடாது அதற்கு நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அதற்கு ஒரு தர்மசாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கணும் இருந்தால் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யறதுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரெஃபரன்ஸு காண்பிக்கிறது அப்பப்போ அந்த ரெஃபரன்ஸ் இருந்தால்தான் நாம் அந்த விஷயத்திலே ஈடுபடலாம் அது இந்த ஆச்சாரத்துக்கு ரொம்பவும் முக்கியம் அதை நாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் நாம் இந்த லோகத்துக்கு இது அவசியமாக இருக்குது ஆனால் நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள் சொல்கிறதுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதை நாம் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இந்த ஆச்சாரத்தில் யாருக்கும் வித்தியாசமே கிடையாது புருஷர்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லோருக்கும் அடிப்படையான விஷயம் இந்த ஆச்சாரங்கிறது இந்த ஆச்சாரங்கள்லாம் என்னென்ன அதை எப்படி அப்படிலாம் கடைபிடிக்கணும் அதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நாம் பார்க்க வேண்டியது யக்ஞோபவீதம் அப்படின்னு பூனல் பூனல்னு போட்டுருக்கோமே இந்த பூனல்கிறத எப்படி தயார் பண்ணியிருக்கணும் அதை எப்படி போட்டுக்கணும் அதை ஏன் போட்டுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் அடுத்த உபன்யாசத்தில்